பிள்ளைகள் சம்பந்தம் இதுல உண்டு பாம்பின் சம்மந்தமும் சம்மந்தியும் ரெண்டும் அதில் உண்டு இது ஓரளவுக்கு வந்தோம் இதுக்கு கிஷ்டம் தப்தாய் பண்ண தான் சொல்லுவாரு அண்ணாது அது சரியாக நல்லா விளங்கும் அதாவது கொல்லம்பட்டியில் இரும்பு காய்ச்சி எடுத்து வெளியில் வச்சோம்னா அந்த இரும்பு சிறு நெருப்பு மாதிரி சிகிச்சும் அப்போ அது என்ன சொல்லுவாங்க நெருப்பு நீளமாக இருக்கு அப்படிம்பாங்க நெருப்பு நீள தண்ணி கிடையாது இரும்பின் நீளமானது நெருக்கு அந்த நீளம் அதிபம் இரும்பு நெருப்பு ஆரோக்கியம் நெருப்புல சம்பந்தம் இரும்பின் சம்பந்தம் மட்டும் நெருப்புல இருக்கு நெருப்பு இருக்கு சொருவாக சம்பந்தம் அடையிருக்கு ஏன் சம்பந்தம் நெருப்பு அதில உக்கார்ந்து நெருப்பும் நெருப்பின் சம்பந்தமும் இரும்புல இருக்கு அதனால அத்தியாச நெருப்பு நீளமாக இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த இரும்பினுடைய நீளத்தன்மை சம்மந்தம் இதில் அத்தியாசமாகுது நெருப்பு அதுக்கான எரியுது ஏன் இப்படி நீளமாக எரியுது அல்லது நீளமாக தோற்றுது அப்படின்னு சொன்ன சம்பந்தம் மட்டும் அத்தியம் சொன்னோம் அந்த இது இருக்கே அதை வந்து தண்ணியில் போட்டு எடுப்பான் எடுத்தாலும் நெருப்பெல்லாம் போயிடும் எடுத்தவங்க சொட்டமெல்லாம் சூடுங்க ஆ இரும்பு சுடுஞ்சேங்கிறான் இரும்பு சுடுஞ்சன்மே கிடையாது அப்புறம் எப்படி வந்தது இரும்பு நெருப்புனுடைய சூட்டுத்தன்மை நெருப்பு அதில் சம்மந்தப்பட்டேன் சுரபமாக வித்தியாசம் பண்ணிச்சு ஆகவே ஒன்று சுரபமாக வித்தியாசம் அடையும் ஒன்று சம்மந்தமாக வித்தியாசம் அடையும் இது அந்நிய வித்தியாசத்தில் ரெண்டுமே பார்க்கலாம் கர்த்தாய பண்ணவங்க இதாக சொல்கிறோம் இரு நெருப்பு நூலம் அப்படிங்குறதுல சம்பந்தம் மட்டும் அது நெருப்பானது எரியுது அந்த அப்படின்னு சொன்னாலோ அல்லது தண்ணியில் போட்டு எடுத்து போறவட்டாலோ நெருப்பு இரும்பு சுடுதும்பாங்க அப்புறம் தர்ம தர்ம சக்தி தர்ம வித்தியாசம் தர்ம வித்தியாசம் தர்மம் மட்டும் எடுத்துக்கிறது அதாவது கிளிஞ்சியில் வெள்ளி தோல்றது அந்த கிளிஞ்சியில் வெள்ளி அந்த கிளிஞ்சியுடைய தர்மம் என்ன பலவளப்பு வெண்ணி இருக்கு அது வெளியில் சம்பந்தம் சம்பந்தம் மட்டும் இது சம்பந்தம்னா அந்த தர்ம சம்பந்தம் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா தர்ம வித்தியாசம் தர்மாத்தியாசம் இல்ல வெள்ளி பல பலான்னு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த தர்மம் மட்டும்தான் அத்தியாசம் அடையும் அதிஷ்டான சம்பந்தம் மட்டும்தான் தர்மம் மட்டும்தான் அடையும் இது இருக்க வெள்ளின்னு சொல்லும்போது வெள்ளியினுடைய சுரபமும் வெள்ளினுடைய சம்பந்தமும் அதை கிடிஞ்சிடும் இது சொரபாத்தியாசம் அது தாசாத நான் குருடன் அப்படிங்கிறான் குடுத்தன்மை கண்ணுக்கே உண்டவுடைய ஆத்மா கிடையாது ஏன் சொல்றது காரணம் என்னன்னா தர்மம் மட்டும் ஏத்துக்கிறான் தர்ம சம்பந்தம்னா அந்த குடு அதாவது குருட்டுத்தன்மையுடைய கண்ணை உடையவன் சொல்லுவேன் அப்படி சொல்றது இல்லை குடுத்தன்மை மட்டும் இருக்கு நான் குருடன் அப்படின்னு சொல்றான் இது தர்ம கேவல தர்மாத்தியாசம் இது அதே போல கர்த்தா போக்தா அப்படிங்கிறான் கர்த்தா தன்மை தன்மை அந்த கணத்தில் இருக்கும் ஆத்மாவும் கிடையாது அந்த கணமும் தன்மையும் ஆத்மாவில் அத்தியாசம் அடைகிறது இது சம்பந்த சமந்த சம்பந்த வித்தியாசம் சம்பந்தமும் சம்மந்தியும் அத்தியாசம் அடையுது முன்னே சொன்ன தனமற்றம் தான் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக தோற்றம் அப்படி தோற்றும் போது நோக்கி எது எது வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கலாம் என்பதை யாதொரு பதார்த்தத்தின் சுரூபம் வியாபகாரிகமாகத்தான் பாரமார்த்திகமாகத்தான் முன்பே இருக்க அவனுக்கு சம்பந்தம் புரிதொல நடத்தி அனுலட்சின தோற்றம் தோன்றுமோ அதனை சம்சத்தியாசம் என்பர் அவர் எவ்வாறோனே முகத்துக்கும் கண்ணாடிக்கும் யாதொரு சம்பந்தம் இன்றாய் இரண்டும் வியாபகாரிகமாக இருக்க கண்ணாடியில் முகத்தின் சம்பந்தம் தோற்றுகின்ற தோற்றுகின்றதால் அதில் அனிருச்சீமாக முகத்தின் சம்பந்தம் உண்டாயிருப்பதும் கண்ணாடியில் முன்னால நின்றுகிறோம் முகம் இருக்கு முகம் கண்ணாடி இருக்கு இரண்டுக்கு நேர் சம்பந்தம் ஒன்றுமே கிடையாது ாலும் கன்னு தெரியும் அப்ப சம்பந்தம் மட்டும் அங்க இருக்கு முகம் அதுல பதிவாகலை முகம் ஒட்டிக்கல முகத்தினுடைய தோற்றம் மட்டும் அது ஒட்டுது அப்படிங்கறது அர்த்தம் அதில் அலுவசரியமாக முகத்தில் சம்பந்தம் உண்டாயிருப்பதும் அப்படியே உள்ள ஒரு திருஷ்டம் சிவபூரமுடையது புடவை எண்ணம் சிவப்பு நிறத்தின் தாஜாக்மிய சம்பந்தம் புடவையில் உண்டாயிருக்கின்றது குசும்பா திரவியம் சிவப்பு நிறைய நிறம் எப்போ அதுமே நிறம் என்ன சொன்னாக்க அது நிறத்துக்கு ஆதாரமா இருக்கின்ற ஒரு அணுக்கள் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு பொரு ஆதாரமா இருக்கும் ஆதாரம் அணுக்கள் தான் அணுக்கள் இருக்கும் அந்த அணுக்கள் இருக்கிறது சாயம் போடும் அந்த நிறம் மட்டும் துணியில அந்த அணுக்கள் சேர்ந்தா ஒட்டும் அணுக்கள்ல தான் அந்த நிறம் இருக்க வழியே துணில் கிடையாது துணில் இருக்குமே அண்ணாணு போடும் போது சாயம் போயிருது பழைய வெள்ள அப்ப என்னாச்சு அது நிறமானது பிரிக்க முடியாது குணவடிவு சம்பந்தம் பேரு குணம் குடிவிட்டு பிரியாது எப்போது குடிவோடு தான் சேர்ந்து இருக்கும் அப்படி இருக்கிறதுனால அந்த சாயம் எந்த சாயமும் அந்த சாயத்துக்குரிய இருக்கு அந்த அணுக்களோட சேர்ந்து தான் ஒட்டியில் அங்கே அப்படி தோழி என்ன சொல்றோம் சிவப்பு புடவை அப்படிங்குறோம் சொல்லும்போது அது சிவப்பு நிறமும் சிவப்பும் தூயில அத்தியாவசம் இது சம்பவம் சம்பந்தி வித்தியாசம் பேரும் சம்பந்தம் சம்பந்தி வினி சம்பந்தி ஏற்படுது ஏற்படும் போது சிவப்புடையும் தரும் வாஸ்தவமாக அது சிவப்பு நிறமான வெட்டிருக்கு மேனால் ஒரு நாள் படம் போகாது அப்படி போயிருதே போறது காரணம் என்னன்னா வினி போறதுனால குணமும் போயிருது அதனால சாய இருக்கே அணுக்கள் அது போயிடும் அது போனாலும் சாயம் போயிடும் சாயத்தை விட்டு சாய பொருள் பிடிக்க முடியாது ஒவ்வொரு அணிலையும் அது விட்டுக்கிட்டு தான் இருக்கும் எல்லாம் சாயங்க அதே மாதிரி செம்பருத்தம்பு அது வந்து தர்மசக்தி தர்மத்தியாசம் தர்ம தர்ம கேவல தர்மத்தியாசம் செம்பருத்த வச்சிருக்கோம் பக்கத்தில் பட்டிக்கம் இருக்கு அதில் சம்பந்தம் ஏற்படுது செம்பரம் பட்டிக்கம் செம்மை அப்படிங்கிறோம் பட்டிக்கத்தில் ஓடுற செம்ம கிடையாது என்ன சம்பந்த மட்டும் இருக்கு இது தர்ம சம்பந்தம் தர்மாத்தியாசங்க அதே போல நான் பலவான் அப்படின்னு சொல்லும் போது சத்திரியத்தன்மையும் பிராமணத்தன்மை சைரத்திற்கு உண்டவுடைய ஆத்மா கிடையாது அதனால நான் பிராமணத்தன்மையுடைய மன சைரத்தை உடையவன் சொல்றதில்லை என்ன சொல்றோம் அது தர்மத்தை மட்டும் எடுத்துக்கணும் சம்மந்தம் மட்டும் எடுத்துக்கணும் சமந்தாசம் அப்படின்னு சொல்லும் போது மனிதனும் மனித தன்மையும் ஆத்மாவில் நான் மனிதன் நான் சேர்த்துக்கணும் அப்போது சம்மதி வித்தியாசம் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இருக்கும் இதை பரிசீலனை பண்ணிக்கோங்க சொன்னார் சிவப்பு நிறமுடைய குசும்பா திரவியமும் புடவையும் வியாபகாரியம் குசும்பா திரவியத்தில் உள்ள சிவப்பு நிறத்தின் தாதாத்மிய சம்பந்தம் அனுரீசீனியமாக புடவையில் உண்டாகிருப்பதும் அப்படியே சிவப்பு படிகம் என்னும் தோற்றவால் புஷ்பத்தில் இருக்கும் சிவப்பு நிறத்தின் ததாத்மிய சம்பந்தம் அது இல்லாத பட்டிகத்தில் அனுர சீனியமாக உண்டாக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கலாம் புரியாமல் இருக்கலாம் அவ்வளவுதான் பல முறை படிச்சாதான் இவ்வாறு இதுவரை சொன்ன கிராமப்படிக்கு அநேக விடங்களில் சம்பந்திகள் வியாபகாரிகமாக இருக்க அவைகளின் சம்பந்தங்களும் சம்பந்த ஞானங்களும் அனுபவினமாக உண்டாகின்றன இது எல்லா இடங்களிலும் அப்படித்தான் அத்தியாசம் ஆதமா சொல்லப்பட்டது ஆறு விதமாக ஏதாவது மதிக்கிட்டே தான் இருக்கும் ஆத்மத்தன்மை சேதனத்தின்தான் உண்டு என்ன நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு சேதத்தில் தான் உண்டே இல்லையே அந்த கணக்கு முதலாளி கிடையாது அது அகங்காரத்தை தோன்றுகின்றதால் ஆத்மா அதாவது தான் நான் என்று சொல்லக்கூடியாது சேதனத்தின் தாத்மிய சம்பந்தம் அந்ரட்சணியமாக அகங்காரத்தில் உண்டாக இருக்கின்றது சம்பந்தம் ஆத்மாவுடைய சம்பந்தம் அகங்காரத்தில் ஏற்பட்ட அது அன்வச்சனியம் என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு இருக்கு அதனால் சேதனம் கற்பிதம் என்று இப்ப சேதனம் கற்பிதம் என்றால் கிடையாது மற்றும் யார் கற்பிதம் அகங்காரத்தில் சேதனத்தின் ததார்த்த சம்பந்தம் கற்பிதான் சம்பந்தம் மட்டும் கற்பித சேதனம் கற்பிதம் இல்ல இப்போ கண்ணாடி முகம் பாக்குறோம் முகம் இருக்கு கண்ணாடி இருக்கு இடையில கண்ணாடியும் முகம் தெரியுது நாம் கற்பிதம் கண்ணாடி தோற்றக்கூடிய முகம் தோற்றம் இருக்கு அதுதான் கற்பிதம் அப்படி போல சம்பந்தமான கற்பிதமா இவ்வாறு எங்கே பாரமார்த்திக பதார்த்தமாக இருந்தும் தோற்றவாமோ இருந்தாலும் கூட அது காணப்படுமோ அங்கே வியாபகாரிக பதார்த்தத்தில் பாரமார்த்திக பதார்த்தத்தின் சம்பந்தமும் சம்பந்த ஞானமும் அணுவச்சனியமாக உண்டாகின்றன வியாவகாரிக பதார்த்தம் இல்லாதிருந்தும் எங்கே தோற்றோ அங்கே சம்பந்தியம் சம்பந்தி என் ஞானமும் அனுவச்சனியமாகவே வேறே உண்டாகின்றன ஆகவே இதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு தோற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு அப்படிங்கிற கருத்து மாயக்கும் அயசாமியோகிய பிரமத்துக்கும் சம்பந்த இருக்கு பிரச்சம் சம்பந்தம் மட்டும்தான் சம்பந்தம் அது சம்பந்த சக்தி சம்மந்தியும் அத்தியாசம் தோற்றுக்கணும் அது சம்பந்தம் எப்படி சம்பந்தம் அதந்தம் அந்த காலத்தில் எப்படி இருக்கு அதே ஜீவன் சொல்றது அதான் உபாசம் பிரதிமன்னா சம்பந்தம் அர்த்தம் அந்த சம்பந்தம் எதுவரைக்கும் செயல்படுதோ அதுவரைக்கும் விவகாரம் உண்டு அது சம்பந்தம் என்ன பண்ணது அத்தியாசத்தினால இதில் பிரதிம்பத்தை பண்றது உண்மை சொல்வம் இந்த சம்பந்தத்துக்கு தெரியாத அந்த காலம் தடுமாடுற அளவுக்கு தடமாடுது அதுதான் நான் கத்தா பக்தா என்றும் நான் பந்தப்பட்டேன் என்றும் துக்கப்பட்டேன் சொல்றது அங்கே அந்த பிரதிபருக்கு அது மாய சம்பந்தம் அதாவது மழை வீட்ட சேவம் சொல்றது சம்பந்தப்படும் போது அந்த உபாதி செலோக்கு உமாதி விளக்கம் கொடுக்கிற உபாதி ஒரு விளக்கம் கொடுக்கறதுனால அதை அந்த பிரதிபம் தெரிஞ்சுக்கிட்டு அதை விட கொஞ்சம் விசாரணை பண்ண தெரிஞ்ச ஆத்ம சொல்லப்பட்டிருக்கு பிரதிபல பிறகு அந்த பிரதிபம் விசாரணை பண்ணிச்சான் நான் யார் நான் எங்கிருக்கிறேன் விஷம் என்ன பிறகு நான் புற சுலபம் தான் பிரதிநிதித்திருக்கிறேன் மாயினுடைய பிரதிப ஆசிரியர் இடமாக கொண்டிருக்கிறேன் அதனால் ஐஷ்டான ஆபாசமாக முன்னின்றி என்னுடைய வடிவம் எழு விஷயம் என்ன பிறகு அது மறைப்பில்லாமல் உள்ளபடி தெரியுதான் ஐஷ்டானத்தினுடைய தன்மைகளும் தெரியுது மாயுடைய தன்மைகளும் தெரியுதான் அப்படி தெரியிற காரணத்தினால அவர் அது கொண்டு தான் மற்ற ரெண்டு குணங்களை ஆட்டி படைகிறார் அந்த குணத்திலையும் சத்வத்தில் சத்துவ பிரதானமாகும் போது முழுமை பெறுது அதுதான் சர்வஜ மகீஸ்வரன் மற்ற சத்துவத்தில் தமசு ராஜசு பிரதானமாகும் போது காரிபுரங்களாக கீழ்பட்டினது சர்வஜிபாதி என்று பெயர் அசத்துவணம் அப்படி போல இங்கேயும் இருவர்களுக்கு அந்த குணத்தில் உள்ள சத்துவத்தில் ரசசில் சத்துவ பிரதானமாகும் போது விளங்குது விளங்கும் போய் ஜீவமுத்தியமாக அப்போ ஜீரணத்தின போது எல்லா பொருள்களும் விளங்கி அதை அதிட்டான சேவனமாக சமாதியை அடைகிறான் அது பிறகு வெளி வந்த பிறகு கூட இது வெறும் தோற்ற தான் அப்படியே வேறு கிடையாது அநீச்சியமாக தோற்றுகிறது என் விஷயம் உண்டாகிறது அப்போது இங்கே அந்த விவாதி விளக்கம் கொடுக்குதுன்னு அர்த்தம் அதனால் அது வரைக்கும் விவரங்கள் துக்கத்தோடு தான் இருக்கும் துக்கம் சுகம் வந்துக்கிட்டு மத்தப்பட்டவன் நான் சில ஒரு காரன் ஜாதிக்காரன் நானும் பெண்ணு பல ஜென்மங்கள் எடுந்தேன் இங்கே எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ என்ன கஷ்டப்படணுமோ இல்லை என்ன சுக பண்ணணுமோ நான் சொல்வான் அப்படின்னு சொல்லலாம் நான் பெருமை நான் புகழ் உடையவன் சொல்லலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எழுப்புகான் போச்சு பெருமையெல்லாம் போய்ச்சி துக்கம் வர்றேன் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஐயான காலத்தில் வரக்கூடிய ஏற்றத்தாளுக்கும் அதனால தான் இந்த இலக்கணங்கள் தெரியாத காரணத்தினாலே பிரிவினை செய்ய முடியும் பிரித்து பார்க்கறதுக்கு இது வாய்ப்பு இருக்கு இலக்கணங்கள் தெரியணும் பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டோம்னா கடைசி எஞ்சி இருக்கிறது ஆத்மாதான் இருக்கு அது ஆத்மா தான் ஆனந்த அடிவோம் அதான் என்னுடைய அதிஷ்டான சைதன்யம் உண்மை சொல்வோம் என்ற நிச்சயம் பண்ணதுனாலே இலக்கணம் கிடைக்குதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் சொல்லப்படுகிறது இந்த வியாபகாரிக பதார்த்தம் இல்லாதிருந்தும் எங்கே தோற்றமோ அங்கே சம்பந்தியும் சம்பந்தமும் அதிர்ஷ்டம் அவசியம் ஒன்று அப்புறம் அதிஷ்டானத்தின் விசம் சத்தியின் அவபாசம் அத்தியாசம் என்று ரெண்டு விதம் சொல்லப்பட்டது அந்த அதிஷ்டானத்தின் விசம் சக்தி ஒளிதின் அவபாசத்தை இப்ப கொஞ்சம் வளர்க்கிறார் ஒரு இடத்தில் சம்பந்த மாத்திரமும் சம்பந்த மாத்திரத்தின் ஞானமும் அணிவச்சரியமாக உண்டாகின்றன சகல அதிஷ்டானங்களிலும் அத்தியாசத்தின் விஷம சக்தி அறிவச்சரிய சத்தையே இது பொது இலக்கணம் எல்லா அதிஷ்டானங்களிலும் அத்தியாவசிய விஷம சக்தி வேறு சத்தை அது வேறு சக்தியம் மூணு சத்தைகள் பரமசக்தி வியாபார சக்தி பிரதமர் சக்தி மூன்று சத்தைகளில் ஏதாவது வேறு சத்தியம் வேறு இருக்கணும் பரமர்சாசத்தம் உண்டாமோ அங்கேயும் அதினானமாகிய அனாத்மா விவாகாரிகம் ஆத்மா அத்தியஸ்தம் என்று ஆத்மாவின் சம்பந்தம் ஆத்மா அனாத்மாவில் அத்தியஸ்தமாம் அனிவசனியமாம் யாதொடரிடத்தில் ஆதாரத்தன்மை தோற்றுமோ எனப்படும் ஆதாரம் இருக்கில் அது அதினானமாம் எனும் ஆக்கிரகம் இந்த பிரசங்கத்தில் இல்லை என்னை ஆத்மாவில் அனாத்மாத்தியாசம் எப்படியோ அப்படி அனாத்மாவில் ஆத்மாத்தியாசம் உண்டு என்ன அர்த்தம் அனாத்மாவில ஆத்மாத்தியாசம் சம்பந்தம் மட்டும்தான் அனாத்மாத்தியாசம் சம்பந்த வித்தியாசம் பாரமா சக்தியினுடைய சம்பந்தம் சம்பந்தி ரெண்டும் அத்தியாசம் ஆகாது சம்பந்தம் மட்டும்தான் இந்த பிராதிபா சக்தி அது வியாபார சக்தி இருக்கின்றன அது சம்பந்தமும் சம்பந்த செய்த சம்பந்தமும் அத்தியாசமாகும் போதும் என்னை ஆத்மாவில் அனாத்மாத்தியாசம் எப்படியோ அப்படி அனாத்மாவில் ஆத்மாத்தியாசம் உண்டு அனாத்மாவில் பாரமார்த்திகமாக ஆத்மாவின் ஆதாரத்தன்மை இல்லை ஆரோபதி ஆதாரத்தன்மையே உண்டு அதனால் ஆதார மாத்திரத்தை பிரசங்கத்தில் அதிஷ்டானம் என்றனர் எங்கே அனாத்மாவின் ஆத்மாத்தியாசம் உண்டு அங்கே அதிஷ்டானம் அனாத்மாவாம் அது வியாபகாரிக சத்தையும் ஆத்மா பாரமா சத்தையும் உடையின மகளின் அரிஷ்ணானத்தின் விஷம்சத்த உடையதின் அவபாசம் அத்தியாச லக்கணமாகல் காண்க என்று இந்த அத்தியாச இலக்கணத்துக்கு இந்த விளக்கம் கொடுத்திருக்கார் சங்கம் அத்தியசத்திற்கு பாரமார்த்த சத்தை கூறினதற்கு தாற்பயம் அத்தியசை பரமாசாரத்தை சொன்னமே அது என்ன காரணம்னா சுத்த பதார்த்தத்திலும் விசிஷ்டம் பின்னமா சுத்த பதார்த்தம் சொல்கிறமாக அத்தியாசம் அடைவதில் சொல்லியாச்சு விசிஷ்டம் தான் அத்தியாசம் வந்து சத்து அல்ல மித்தியாகுமான்னா விஷி மித்தமா ஆகுது என்ன பின்னம் வேறுபாடு எப்படி கண்ணாடியில் நம்முடைய முகம் கண்ணாடியில் தெரிஞ்சாலும் கண்ணாடிக்கே முகத்துக்கு நம்முடைய முகத்துக்கும் பிரதிபத்துக்கும் வேறுதான் எப்படி விவரம் சொல்லலாம் கண்ணாடியில் உள்ள சம்பந்தங்கள் அந்த பிரதிமத்தில் தோற்றம் உண்டு மேடுவள்ளம் கோளுகள் புள்ளிகள் இருந்தாலும் அப்போது கோளாறுகள் வரலாம் அப்ப பின்னம் அர்த்தம் அதி ஒண்ணுமே கிடையாது அப்படி போல இங்க சுத்த பதார்த்தம் ஆகிய பிரமத்தில அல்லது கூடத்தில் எவிதமான கலந்தும் இல்லைனாலும் கூட விசிஷ்டம் சொல்லக்கூடிய பிரதிபம் இருக்கு அந்த கணத்தில் அது அது எப்படி இருக்கு அப்படித்தான் ராகத் தேசம் ராகத் தேசம் இருக்கும் நல்ல குணம் வந்த நல்ல குணம் இருக்கும் ஆகவே இங்கே ஆத்மாவில் ஆத்மாவில் சம்பந்தத்தின் அத்தியாசம் சொன்னோம் அதனால சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய விசிட்டம் அது வேறுதான் அர்த்தம் சொர்வமாக ஆத்மா சத்தியமாகலின் அத்தியத்திற்கு பாரமாத்த சத்திய சொருப தீட்டியால் கூறினார் அத்தியஸ்தம் கற்பிதன் அனாத்மா சம்பந்த விசிஷ்ட விசிஷ்டம் கற்பிதமாகினும் அந்த சம்பந்த விசிஷ்டம் கற்பிதமாக இருந்தாலும் கூட சுத்தம் கற்பிதமாக கற்பிதமாக என்னை சுத்திற்கு விசிஷ்டம் பின்னமாகல சொன்னதுதான் விசிஷ்டத்தின் கற்பிதத்தன்மை சுத்தத்தில் உண்டாகாது கற்பிதன் கிடையாது பிரதிபத்திலே கலங்கல் இருக்கலாம் களங்கம் இல்லை அப்படி போன கேவலம் ஆன்ம சம்பந்தத்திற்கு அத்தியாசம் சொல்வதிலும் சம்பந்த விசிஷ்ட ஆன்மாவுக்கு அத்தியாசம் சொல்லுதலும் அத்தியத்திற்கு பரமார்த்த சத்தியை சொல்லுதலுமே சேஷ்டமாம் தனாலேன் கேவலம் சம்பந்தத்திற்கு அத்தியாசம் சொல்லில் அதிஷ்டானத்திற்கு ஆரோக்கியத்தினும் விஷம்சத்தூடாது அதாவது சம்பந்தத்துக்கு அத்தியாசம் சொன்னாங்க அந்த அதிஷ்டான விஷம்சத்தூடாது சேதன சம்பந்தத்தின் அதிஷ்டானம் அந்த காரணமும் கடாதியம் வியாபகாரிகம் அவைகளின் சேதனத்தின் சம்பந்தமும் வியாபகாரிகம் பிராதிபாசிகம் சேதனத்தின் சம்பந்தம் பிராதிபாதிகாமல் பிரம்மஞானத்தால் அல்லாமல் பாதமாக வேண்டும் பாதமாக ஆன்ம சம்பந்தமும் அகற்றான அனாத்மாக்கின் விவகாரிக சத்தியாம் ஆகவே விஷம சக்தி ஆகாமையின் அத்தியாசலக்கணம் கூடாது ஆகையால் சம்பந்த விசித்த ஆன்மா அனாத்மாவில் அத்தியாசமாம் அந்த சம்பந்த விசிட்ட ஆத்மா இருக்க அது அனாத்மா அத்தியாசமாகிறது விசேஷ பாகம் பாரமார்த்திக சத்தையாக விசிஷ்டம் அதிஷ்டானம் வியாபகாரி சத்தையும் ஆகலின் அத்தியாசம் கூடும் என்பது எங்கே பரம ஞானம் உண்டாகும் அங்கே சகல அனுவசன பதார்த்தங்கள் உற்பத்தியாம் இந்த விஷிஷ்டில தான் அத்தியாசம் பார்க்கணும் அத்தியாசம் தான் அதிஷ்டானம் அதாவது அந்த பரமா சக்தி ஆகிய ஆத்மா அது இங்கே அதிஷ்டானமாக வேறு சக்தியாக இருக்கிறதுனாலே அதில் கனம் அத்தியசம் சொல்லப்படாது என்ன இதில் சொல்லலாம் சம்மந்த சொல்லலாம் சம்பந்தம் என்று சொல்லக்கூடியதான் அத்தியசம் சொல்லலாம் ஒன்றிய ஆத்மா அத்தியசம் சொல்லக்கூடாது என்பதே சொல்லி முடிகிறது இதை பற்றி இந்த பெயராக முடியுது இதுவரைக்கும் கியாதியில் போய் சொல்லி முடிச்சார் அதில் சத்யாதிவாதி ஒருவர்தான் அந்த வெள்ளியை அங்கீகாரம் பண்ணார் மற்றவர்கள்லாம் அநீதா கியாதி அக்கியாதி ஆத்மக்கியாதி இப்படி உள்ளவர்கள்லாம் இன்னொருத்தோற்றியே மத்திய தோற்று இப்படிதான் செய்து போனாங்களே அவர்கள் பொய் பொருள் ஒன்று எழுத்துக்கல என்று சொல்லி முடிச்சார் இந்த அத்தியாசங்களை விரிவா சொல்லணும்னு சொன்னிலே ஒவ்வொரு அதாவது தர்மாத்தியாசம் தர்மசக்தி தர்ம வித்தியாசம் சம்பந்த வித்தியாசம் சம்மசக்தி சம்பந்த வித்தியாசம் அநியூன் அநியூனத்தியாசம் ஆறா பிரிக்கிறது மூணே ஆறா பிரிக்கிறது அப்படி பிரிக்கும்போது அந்த எட்டாம் பார்க்கணும் இரண்டாம் தேதி ரெண்டுலயே அடக்கிறது உண்டு எ செயல்படுது <laughs> அதி அது எதுவா இருந்தாலும் சரி அதனுடைய சம்பந்தம் மட்டும் ஆரோக்கியத்தில் உண்டாகும் பொய்பொருள் அது அதிஷ்டானத்தில் சம்பந்தமும் சம்ம சம்மந்தும் அடையும் சம்பந்த சம்பந்த சுரு மெய்பொரு பொருள் மெய்பொருளுடைய சம்பந்தம் பொய்பொருள் சம்பந்தம் மட்டும் தான் இருக்கும் பொய்ப்பொருள் சம்பந்தம் மட்டுமல்ல சம்பந்தமும் சம்பந்தமும் போறோம் பொய்பொருள் ரெண்டும் சம்மந்தம் அடையும் மெய்ப்பொருள் சம்மந்தம் அடையும் அதாவது மெய்பொருள் பொய்ப்பொருள் ரெண்டு பொருள் வச்சுக்கிட்டாக்கா மெய்பொருளுடைய சம்பந்தம் பொய்பொருள் சம்பந்தம் மட்டும்தான் இருக்கும் பொய்பொருளுடைய சம்பந்தம் சம்பந்தம் மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட சம்பந்தம் கூடிய சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிற இலக்கணம் இதுதான் முதல பிரிச்சுக்கணும் ரெண்டு பொருள் இருக்கு மெய்பொருள் பொய்பொருள் ஆனது மெய்பொருளோட சேரும் போது முழுமையாக அடையுது அதாவது சம்பந்தம் சம்பந்த சம்பந்தி ரெண்டுமே அத்தியாசமானது பொய்பொருள் சம்பந்தம் அடையும் போது சம்பந்தம் மட்டும்தான் அத்தியாசம் சம்பந்தம் மட்டும் அடையாளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா விலகி போச்சு அடங்கி போச்சு இப்படிதான் சொல்லணும் எப்படி ஏற்படுதுன்னா மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் சம்பந்தப்படும் போது சம்மந்தம் மட்டும் தான் பொய்பொருள் மெய்ப்பொருள் சம்மந்தப்படும் போது சம்மந்தம் சம்மந்த சம்பந்தி ரெண்டும் அத்தியாசம் சேரும் போது சம்பந்தம் மட்டும் சேரும் போது சம்மதி சம்பந்தி ரெண்டும் சேர்ந்தது மெய்ப்பொருள் சேர்த்துக்கலாம் அதிஷ்டான ஆரோக்கியம் சேர்த்து அப்புறம் விலங்குறதுக்கு பொய்பொருளானது சம்பந்தம் சேர்ந்து சேரும் அத்தியாவசங்க மெய் பொருளாதார பொய்பொருள் சேரும் போது சம்பந்தம் மட்டும்தான் சேரும் அப்படி வச்சுட்டா போறேன் சொல்லுங்க இது ஒரு பொருள் சேருதுல சம்பந்தம் பொருளோடு பொருளும் சேருது பொருளும் சேருது சேருது இல்லை சமசே சம்பந்தி அத்தியாசம் மட்டும் அப்படின்னு சொன்னாக்கம் சம்பந்தம் மாத்திரம் தான் மாத்திர பதம் கொடுக்கணும் சம்பந்தம் மட்டும் அங்க இருக்கு ஒட்டுறது இல்ல முகம் போய் ஒட்டிக்குதா இந்த சம்பந்த சம்பந்த பழுதிய பொய்ப்பொருளானது போய் பாம்புன்னு தெரியும் பாம்பின் சம்பந்தமும் இருக்கு அந்த மெய்ப்பொருளாக பழுதியில் பழுதியை கூட சம்பந்தப்படுத்தும் போது பழுதிய சம்மந்தம் முழுமையாக பாம்பு சம்பந்தம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் மெய்ப்பொருள் சொல்லக்கூடிய பாம்பு சம்மந்தம் மட்டும் இருக்கு பொய்பொழு மெய்ப்பு சொல்ல பழுதி சம்மந்தம் மட்டும் இருக்கு பொய்பொருள் சொல்லக்கூடிய பாம்பு பாம்பினுடைய சம்மந்தமும் மெய்ப்பொருள் இருக்கு மைக்கு இருக்கு மைக்குக்கும் இந்த முகத்துக்கும் சம்மந்தம் நேரடியாக கிடையாது இப்போ என்ன இருக்கு தூரமாக தான் இருக்கு ஆனாலும் பேச்சு போகுது அதில் சம்மந்தம் மட்டும்தான் இருக்கு முகத்துக்கு மைக்கில் சம்பந்தம் கிடையாது சம்ஸ்க வித்தியாசம் அவ்வளோதான் சரி இதே மைக்கே கையில் படிச்சுக்கிறோம் கையில் படிச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த மைக்கு மைக்கு சம்பந்தமும் கைக்கு இருக்கு வித்தியாசம் அப்படி எல்லாத்தையும் அப்படி போல இது அதிமுக அதிர்ச்சதுக்கு ஆறக்கூடிய மெய்ப்பொருளாவிட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் படிக்கும் போது மெய்ப்பொருள் எங்கெங்க இருக்கோ அது சம்மா சம்பந்தம் தான் இருக்கும் பொய்ப்பொருள் எங்கெங்க இருக்கோ அது சுருமா இருக்கும் அப்படி பாத்துக்கலாம் அதாவது ஆத்மா என்று சொல்வது மெய்ப்பொருள் ஆத்மா மெய்பொருள் தானே சரி அந்த காரணம் பொய்பொருள் தானே அந்த கண்ணம் பொய்பொருளா இருக்கும் போது சம்பந்தம் இதோடு சேரும் போது எப்படி இருக்கு அதிஷ்டானம் வந்து கண்ணம் அந்த கண்ணம் வந்து அதிஷ்டானத்தோடு சேருது சேரும் போது அதிஷக்கர் அந்த கண்ணும் சேருது சம்பந்தம் சம்பந்த சம்மதி சம்பந்தம் இது இருக்கு இந்த அந்த கல்லத்தினுடைய அந்த காலத்தில் ஆத்மா சேரும்போது சம்பந்தம் மட்டும் தான் சேருது அது எப்படி சம்மந்தம் சேருது அப்படின்னு சொன்னா ஜனமா இருக்கின்ற அந்த கண்ண சேரத்தேன் அடையுது அது சம்பந்தம் மட்டும்தான் பிரகாசம் கொடுக்குது நான் புத்திசாலி நான் சிந்தித்தேன் இதெல்லாம் இந்த விவகாரத்துக்கு அந்த ஆத்மா சம்பந்தம் தான் அது சம்பந்தம் மட்டும்தான் இல்லையா அது சேரல ஆனா இது அது சம்பந்த சம்மந்தியே சேருது இது நான் கருத்தா நான் போக்தான் போது அந்த கரணம் அந்த கணத்தம் செய்யறது அது சம்பந்தம் வித்தியாசம் இப்படி தான் பாத்துக்கலாம் இப்படி திஷ்டாந்தத்துல அப்படித்தான் படுதையில பாம்பு பாம்பின் சம்பந்தம் படுதல இருக்கு படுதியின் சம்பந்தம் பாம்புல இருக்கு சம்பது தர்ம வித்தியாசம் மட்டும் எடுக்கணும் கிழிஞ்சில் வெண்ம எடுத்துக்கோங்க கிளிஞ்சில் இருக்க அதுல தர்மம் என்ன பளபளப்பு வெண்மின்ன தர்மம் அப்ப அந்த தர்மமானது வெள்ளி நல்லா மிததுப்பா வெள்ளை வெள்ள நல்லா மிதது அப்ப வெள்ளி என்று சொல்லக்கூடிய பொருள்ல கிழிஞ்சம் இருக்கு சம்பந்தம் பல பழ சம்மந்தம் மட்டும் இருக்கு வெள்ளி இருக்க இது வெள்ளி அப்படின்னு சொல்லும் அந்த இது சொல்லக்கூடிய கிழிஞ்சல்ல வெள்ளி சொருமா அத்தியாசம் அடையுது வெள்ளி என்ற வெள்ளை நிறம் பொருள் பொருள் சம்பந்தமா அத்தியாசம் இது வெள்ளிப்பா வெள்ளி தெரியுது கிழிஞ்சல் சொல்றது வெள்ளி அப்ப அந்த காட்டக்கூடிய கிழிஞ்சல் மேல வெள்ளி ஆரோக்கியம் ஆகுது சொருபா ஆரோக்கியம் நல்ல வெள்ளி பல இருக்க அப்படின்னு சொன்னாக்க தர்மம் மட்டும் அத்தியாசம் வெளியில தர்மதான் தர்மாத்தியாசம் இது தர்மசை தர்ம வித்தியாசம் வடிவம் சம்பந்தம் ஏற்படுதில்லை படிச்சது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி மனிதன் அப்படின்னு சொன்னால் மனித தன்மை இருக்கு பிராமண தன்மை இருக்கு அப்புறம் பிராமண தன்மையை உள்ள அந்த தன்மையை நான் பிராமணன் நான் மனிதன் அப்படின்னு சொல்றான் அங்க தன்மை வந்து தர்மம்னு பேரு பிராமண தர்மம் மனித தர்மம் அந்த தர்மம் தான் அங்கே அத்தியாச ஆத்மாவது ஆனா அந்த பிராமணன் என்று சொல்லக்கூடியது சரீரம் தான் மனுஷன் சொல்ல சரீரம் தான் அங்க சரீரம் வந்து சொல்கமாக அத்தியாசம் ஆகலை தர்மம் மட்டும்தான் அத்தியாசமாக தர்மம் அத்தியாசம் பேரு கேள்வி தர்ம அத்தியாசம் பிறகு சம்மன்சை சம்பந்தன் எடுத்துக்கணும் தர்மம் மட்டும் சிலத்தை எடுத்துக்கணும் சிலத்துல சம்பந்தம் சம்மந்தி ரெண்டும் எடுத்துக்கணும் இடத்துல எங்கே சம்பந்தம் தர்மம் மட்டும் எடுத்துக்கிறவங்க தர்ம வித்தியாசம் அந்த இதுல படிக்க படிக்கும் செம்மை அப்படிங்குறான் அதுல வந்து வெறும் தர்மாத்தியாசம் தான் தர்மாத்தியாசம் என்ன சேப்பனர் வேலை அத்தியாசமடைமாத்தியாசம் சரி நெருப்பு நெருப்பு நீளமா இருக்கு அப்படிங்கிறான் குளம்பாட்டையில் நெருப்பு எடுத்து போட்டு வெள்ளி இரும்பு காட்சி எடுத்து போட்டா நெருப்பு நீளமா இருக்கு சக்கச்சேன்னு இருக்க சம்பந்த இருக்கு அதிக்கணும் அதிஷ்டான இரும்பு ஆறு விதம் நெருப்பு நெருப்பு அப்படின் இரும்பு இருக்கு என்னையா இரும்பு சிவப்பா இருக்க அப்படி இரும்பு சிவப்பு வருமான வராது அந்த இரும்பில் தர்மம் இருக்க கருப்பு தர்மம் அதே நெருப்புற என்னையா இரும்பு வந்து கருப்பு சிவப்பா இருக்க அப்படின்னா அந்த கருப்புத்தன்மையை மறைத்து சிவப்பு தன்மை பண்ற நீளம் இருக்க நீளம் வந்து இரும்பினுடைய தர்மம் அதனுடைய வடிவம் அந்த வடிவமா இருந்தாலும் கூட இங்க சம்பந்தம் ஏற்படுகிற நீள தன்மை மட்டும் தான் ஏற்படுத்தவில்லையா நீல சம்பந்தம் ஏற்படுகிற இல்லையா அது இரும்பு நெருப்பட கிடையாது இப்போ அதனால அந்நிய வித்தியாசம் சொல்லுது அந்நிய வித்தியாசம் உனக்குள்ள சம்பந்தம் இருக்கும் அது சம்மந்தி எல்லாத்தையும் அந்நியத்தியாசம் தான் ஆனாலும் இடத்தை நோக்கி உனக்கு தரம்கிறது சம்மந்தம் வச்சுக்கலாம் ரெண்டு சொல்லும் போது இப்படி சேர்த்துக்கலாம் இப்படி பல இடங்கள்ல பல விதமாக வரும் அதிஷ்டானத்தில் தாசாப்படுத்தா நான் பருத்தேன் நிலைத்தேன் நான் கட்டயன் நெட்டையன் அப்படிங்கிறோம் பருக்கிற இறக்க சரீரமே வழியை ஆத்மா இல்லை ஆத்மாவில ஏற்றி சொல்றது காரணம் என்ன அந்த சரீரத்தை தர்மத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க தர்மம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் நான் பருத்தேன் நிலைத்தேன் சொல்லும் போது தர்ம செய்தி தர்மம் விட்டுட்டோம்னா சம்பந்தம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா சம்பந்தம் மட்டும் இல்லை அந்த சம்பந்தத்தோடு கூடிய சரீரத்தையும் எடுத்துக்கிறான் ஆத்மாவிலே ஏன் நான் பருத்தேன் தெரியலையா ஒப்பிடினே தெரியல அப்படின்னு சொல்லும் போது சம்பந்தம் சம்பந்த சம்மதியாக அத்தியாசம் அடையுது சம்பந்தம் சம்பந்த சக்தி தர்மத்தை எடுத்துக்கூடாது அந்த அந்த எடுத்துக்கணும் இப்படி ஒரு இடத்துலயும் இடத்தை நோக்கி பழித்து பாத்துக்கணும் இப்படி போல நாம ரூபங்களை ரெண்டும் இன்றி உணர்வொழியே நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தி தோன்றும் ஐம்போது செப்பு கற்பனையினாலே ஜனித்த வேண்டறிந்து கொள்ளேன் அறுபத்தி நாலு பிரசனத்திலே தாஷ்டத்தில் அத்தியாச கலக்கணம் கூறுகின்றார் இதுவரைக்கும் கிருஷ்ணான் சொன்னா பொறுத்துக் கொண்டார் பொருள் இப்படி போல முன்பாட்டில் சொன்னது போல மேற் சொல்லிய சர்ப்ப முதலியவை தமது அபாவாதிகரணத்தே கரணங்களான ராஜ் முதலியவற்றில் அவபாசமாகன போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஓர் நாமமும் ஓர் உருவமும் தன்கண் இல்லாமல் ஒப்பமாய் சமமாய் இரண்டற்று ஒன்று துவிதமற்று ஏகமாயும் உணர்வு ஒளி நிறைவு ஞானமாயும் ஸ்பூர்ணமாயும் பூர்ணமாயும் நிற்கும் தான் நின்ற வண்ணமே நிற்கின்ற அப்பிரமத்தில் தனது அபாவாதி கரணமான பிரமத்தில் ஐம்பூத விகாரம் எல்லாம் பஞ்சபூத முதலிய விகாரங்கள் அனைத்தும் தோன்றும் அவபாசமாம் ஆயின் ரஜ்ஜுவில் சர்பாத்தியாசத்திற்கு ரஜ்ஜி அவச்சின்ன சேத நாசிரியத்தை அவித்தே அல்லது ரஜ்ஜியவின் இதுவண்ணும் ஆகாரமான விருத்தி அவச்சின்ன சேதனாசிரியை அவித்தேன் நிமித்தாரணமும் போல ஜெகத்யத்தியாசத்திற்கு உபாதான நிமித்தம் யாவையோவெனின் செப்பு கற்பனையினாலே இனி கூறப்படும் கற்பனைகளாலே எனித்த என்று உண்டாயினவென்று அறிந்து கொள் நீ தெரிந்து கொள்வாயாக கற்பனைகள் என்பது அவ்வியத்தம் ஈஸ்வர ஞான முதலியவைகளை இனிவரும் சேர்க்களால் இவை வெளியாம் இவைகளை கற்பனை என்றது இனி உதாரணம் சொல்கிறார் ஆகவே இதுவரைக்கும் சொல்லப்பட்டது போல இப்படி போலமான ரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இன்றொன்றாய் உணவு ஒளி உணர்வு நிறைவான் அது எப்படி இருக்கு உணர்வு ஒளி நிறைவாய் அப்படின்னார் அது அணிவடிமா நிறைவாய் இருக்கிறது ஒப்பமட்டு சமாளம் இல்லாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட வசூல் உணர்வாக நிற்கும் பிரம்மத்திற்று ஐம்போது விகாரம் இல்ல பிரம்மத்தில் பஞ்சபூத காரியங்கள் தோற்றுகின்றே அப்படின்னு சொன்னா செப்பு கற்பனை ஜனித்தவர்கள் அறிந்து கொள்ளனர் சொல்ல கற்பனை பாட்டுல சொல்லப்பட்ட ஆரோக்கியம் அத்தியாசம் சொல்லவே அது போல் வரும் கற்பனை தான் வாசமா கிடையாது கற்பித பதார்த்தங்கள் சொருமா வித்தியாசமடையும் சம்பந்தம் மட்டும் அத்தியாசமாகும் கூட சொருபத்தில் பிரவேசம் பண்றதில்லை விவரத்தமாகதான் இருக்கும் ஒரே மாயை சேலத்தை நோக்க விவரத்தமும் சண்டையை நோக்க பலனடையும் எப்படி பிரம்மசுரூபம் மாயை ரெண்டு இருக்கு இந்த மாயானது மாயோட சம்பந்தப்படுது பிரம்ம சுரூபம் சம்பந்தப்படும் போது அது செயல்படுது அது செயல் எப்படி இருக்கு இந்த மாயானது பிரம்மத்தில் சுரூபமாக பிரவேசம் பண்றதில்லை ஒன்றை சுரூபத்தில் பிரவேசியாமல் வேறுபடுத்தி காட்டுவது விவரத்தம் பெயர் அது சொல்வது பிரவேசம் பண்றதில்லை ஆனாலும் பிரம்மத்தை விட்டு வேகப்படுத்தி காட்டுது பிரவேசம் பண்ணாததுனால என்னாச்சுன்னு போயதுக்கு அர்த்தம் ஆமாத்த பிரமத்தை பார்க்கும் போது பிரம்மாண்ட போயிருக்கு தன் தன்மை கடை வெளி சொரமா தோற்று அதுதான் இதே மாயை பிரணாமடையோக இருக்கு பிரணாமடையதுனால பிரபஞ்சமா தோற்று பிரணாமம் அதனால்தான் அந்த மாயே பிரம்மத்தை நோக்கும் போது தன்னை நோக்கும் போது பரணாமடைவதாக தோற்று பிரம்மத்தின் விவரத்தமும் சேத மாயின் பரணாமே பிரமணம சொல்றது பிரம்மமானது மாயின் சம்பந்தம் ஏற்படும் போது பிரபஞ்சமா தோற்று பழுதியானது பாம்பா தோற்று அப்படி போகலாம் பரணாமில்லை போயிரு பரணாமடைகிறது மாயினுடைய தன்மை அதாவது இங்கே அவித்தி பரணாமடைந்தது சொல்றோம் இல்லையா பழுதியில் பாம்பு பாம்பினுடைய எது பரிணாமும் அவித்தியின் பரிணாமம் அல்லது விருத்தியில் அதிஷ்டானம் வைத்துக் கொள்வாங்க விருத்தியுடைய தனகளும் அங்கே பாம்ப பரணிருக்கு சத்துவனும் ஞானாகார பலனா அடைஞ்சிருக்கு சொப்பனம் போல சொப்பனத்தில் அப்படித்தான் ஒரே அந்த உள்ள அவித்தியா விருத்தியானது ஞானாகார பரிணாமம் விசாக பலனம் அடைகுது என்று சொப்பனத்தை சார்ந்தோம் அப்படின்னு கலந்து செப்பு கற்பனால சாமர்த்தியம் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு வெறும் கற்பனை தான் தேவை வேறு இல்லை கற்பனை போய் பொருள் அத்தியாச இலக்கணம் கூறுகின்றார் கற்பனைகள் என்றது அவ்வியத்தம் வெளிப்படாத அர்த்தம் ஈஸ்வரஞான முதல் இவைகளை ஈஸ்வர ஞானம் இனி வரும் தேர்ப்புகளால் இவை வெளியாம் அடுத்த தொடர்ந்து தொடரும் இவைகளை கற்பனை என்றது அவிச்சை விச்சைகளாம் உலகுரை வளர்க்கத்து உள்ளன உண்மையில் இதெல்லாம் மாத்திரமும் சொல் மாத்திரம்தான் உலகுரை வழக்கத்து உள்ளன உண்மையில் இல்லை பாசமா கிடையாது சொல்லு மாத்திரம்தான் ாலும்டுதலை போகலாம் இடையே தோற்றம் உண்டு ஆனாலும் மூணு காலத்தில் பிரம்ம கீதை நாலு பதினஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு விருதி ஆளுங்க அல்லது கற்பனைக்கு காரணங்களை ஆகவேறால் கற்பனை என்றாரும் ஆம் கற்பனைகளுக்கு காரணமாக இருக்கிறதுனால காரணமாக வேண்டும் நாமரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமா இரண்டு உணர்வுகளில் நிறைவாக நிற்கும் என்று இவ்வளவு விஷயங்கள நம்ம கூறினது ஜகத்தின் நபாவாதி காரணம் பிரம்மம் என விளங்குதல் பொருட்டாம என்கபஞ்சத்தில் இன்னை இனம் இந்த மாய மாயா காரணம் இல்லையான பாடுபட்ட பிரமம் இறங்குதுங்கிறதுக்காக நாமரூபங்கள் இரண்டு மின்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொழி நிறைவு ஆயிருக்கும் என்று உழைச்சார் சொன்னார் அங்கனமாயின் அதற்கு நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாயின்னு சொன்னாலே போதும் என்று சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்றார் வித்துணை விசேடனமே போதுமாகலான் ஏனைய விசேடனங்கள் எட்டிற்கு கூறியது கூறினதோ எனின் சாங்கிய மதத்தில் பிரகிருதிக்கு முக்குணமும் சமமாகும் போது பிரதானம் என்றும் பிரதானம் என்றும் அவியாகிருத்தம் என்றும் அதுவே ஜகத்காரணம் என்றும் கூறியிருப்பதால் அது அதிவியாபத்து எண்ணிக்கை தரப்போருக்கு அதிவியாபத்த சொல்லக்கூடிய இலக்கியத்திற்கும் மேற்பட்டிருக்கிறது அப்போது முழுமையை வரவில்லைன்னு அர்த்தம் குறைவில்தான் அவியாபதி சொல்லியே குறையாக இருக்கிறது அசம்பவம் முற்றிலும் பொருந்தாது அதனால நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் என்று சொன்னார் நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் என்று ஒழியாது இரண்டு அற்று ஒன்றா எனவும் எழுதியும் சொல்றாரே என்ன காரணம் சொன்னால் ஆகாசம் இரண்டு அற்று ஒன்றா ஆகாயம் ஏகமா இருக்கு அதனால ஆகாயத்தை குறிக்கும் அர்த்தம் இல்லை நித்தியம் என்று ஒப்பிடித்தாலும் அதி ஆபத்தை நீக்குதல் அது நித்தியம் என்ன சொல்லுகிற அது வியாபாரமாக சமாதானம் இல்லாமல் இருக்கு அதனால அழுத்த விசேஷம் என்ன உணர்வுளி நிறைவாய் எனவும் கூறினார் அது நிறைவுக்கு அய்வப்பிரகாசமாக இருக்கிறது ஞானப்பிரகாசம் சொல்ல அர்த்தம் ஞானம் அந்த கண்ணத்தின் கண்ணும் இல்லை விளக்கமென்னு அர்த்தம் கடாதி கண்ணும் நிகழும் கடந்த விளக்கிறது உடையதின் அவகாசம் அத்தியாசம் என்னும் இலக்கணம் பொருந்துமாறு அருகே பாரமா சத்தை ஆகாசாதிகள் வியாபார சக்தி சத்தம் இருக்கு அதனால அதிஷ்டானத்தை விஷம சக்தி எழுதின ஆபாசம் அத்தியாசம் என்ற இலக்கணத்தை இங்கே பிறந்தது சத்தையோ இருந்தால் இருந்துட்டோம் விவர சக்தி இருக்கணும் இந்த இலக்கணத்துக்கு அரிஷ்டானத்தை விஷம சத்தை விவரிசத்தை இருக்கு அது வியாபார சக்தி பராமரிசத்தை அதனால அது வியாபார சக்தியா இருந்தாலும் அது விவரிசத்தை அறிமித்தை தான் என்ற ஒரு கருத்துக்காக உணர்வழியை நிறைவாக நிற்கும் அப்படின்னு சொன்னார் என்பதற்கு விளக்கம் அதுதான் எப்படி என்ற காலநாதியான் தேவரெல்லாம் பொதுவானி போல பொருந்தும் பார்வையாலே முதுமூலசு பாவம் விட்டு முக்குணம் வியத்தமாவேங் அவதாரியை தொகுத்து கூறியதே வகுத்து கூறுகின்றார் அதுதான் தொகுத்து சுருப்பமா சொன்னது விளக்கமா சொல்ல போறார் அதுதான் அத்தியாச ரூபமான அச்சிருட்டி கிரமந்தான் எப்படி என்றால் எங்கனும் என்று அண்ணது என் கேட்பாயின் அனாதியாம் ஜீவரெல்லாம் ஜீவகோடிகள் யாவும் பொது ஆனா சுளுத்தி போல சகலருக்கும் சாதாரண அனுபவமான சுளுத்தீர் போல அவ்வியத்தம் தென்னில் சிருட்டிக்கு முன்னே சசத் விலச்சன பாத பதார்த்தமாய் உள்ள மாயின் கண்ணி அறுபதாயிரம் பிரசனத்தில் சசத் விளக்கம் பொருந்தம் கர்ம வாசனையோடு கூட விரிவனமாயிருக்கும் இது இம் மாயானது காலதத்துவ பெயர் காலத்தம் என்னும் நாமுடைய ஈஸ்வன் உட்பார் உள் பார்வையாலே ஜீவர்களின் கர்ம பரிபாக வசத்தால் எழுவதான ஈஸ்வனுடைய சிருஷ்டி பரிகாலோசனமாகிய திருஷ்டியினால் முதுமூல சுபாவம் இருக்கு முன்னிருந்த சாமியாவசா ரோகமான சாமியாவசம் சமானமான அவசையான அர்த்தம் முக்குணங்களும் ஒரே மாதிரி இருக்கும் அது சமான அவசியம் மூலம் பெறுகிறது காரணத்தன்மையை ஒழித்து முக்குணம் வியத்தமாம் ஏத்தம்ன்னா வெளிப்படும் குலாலாதிகளின் சகாயத்தினால் மண்ணிற்கடசக்தி போல மூவகை குணங்களாக பிரகாசமா அப்படின்ற குலாலன் மண் எடுத்துக்கிட்டு சட்டி முட்டி தாலி எல்லாம் செய்யறான் அது செய்யும்போது அந்த மண்ண மண்ணில் ஒரு சக்தி இருக்கு கடைசக்து பேர் அந்த சக்தி எனக்கு எப்படி செய்கிறாங்களோ அப்படி தகுந்த மாதிரி அது கொடுக்குன்னா சக்தியை மட்டும் செய்ய முடியாது மணலில் செய்ய முடியுமா சக்தி மணலில் அந்த கடைசக்தி இல்லை மணல் இருக்கு அதனால இடம் கொடுக்குது அப்படி போல இந்த மாய அவியாக இருக்கிற மாய மாயான சக்தி அக்தியானது அத சக்தின்னு போயிருக்கு இடம் கொடுக்குது பிரபஞ்ச மாவட்டத்துக்கு அது சாமர்த்தியம் இருக்கு சக்தி இருக்கு மனிதர் கடைசக்தி போல இந்த மாயில சக்தி இருக்கு அந்த சக்தியானது செயல்படுது வேத்தமாகிறது வெளிப்பாடு அளிக்கிறது அவ் அஞ்ஞானத்திற்கு அநாதி பாவ சம்பந்த பாவரூபத்தன்மை சித்தியாமல் ஜீவேஸ்வர்களுக்கு சித்தியாது அகலின் ஜீவருக்கு அநாதி என்னும் விசேஷம் தந்ததால் மாயைக்கும் அது தந்து அதனால மாயை கூட அந்த அனாதியை விரிச்சோம் மாயை சக்தி என்பன ஒரு போற்றோர்கள் தான் இருந்தாலும் வித்தியாசம் அவித்தை மாயை என்பவற்றிற்கு ஏகேசிகள் பேதம் கூறுவர் நையாயிர முதலியோர் ஞான அபாவத்தையே அஞ்ஞானம் என்பவர் ஞானமின்மை அது அஞ்ஞானம் அதாவது தான் நாங்கள் சொல்றது சித்தாந்தத்தில் ஆரண விச்சேப சக்திகளை உடையதாய் அநாதியாய் பாகரோபுள்ள பதார்த்தம் அஞ்ஞானம் அது எப்படி இருக்கு மறைப்பு சஞ்சலம் உடையதா இருக்கு அனாதியாயிருக்கு ஒரு வடிவாய் தோற்றக்கூடிய அஞ்ஞானம் வடிமையில சொல்றது இல்லை இடைய காலத்து இருக்கு மித்தியாரோகம் மித்தியாரோகம் தான் சொல்றது அது புச்ச சொல்றதில்லை புச்ச திருபாத்தன் மூணு இல்ல சொல் மாத்திரம்தான் முயல் கொம்பு குதிரை முட்டை இதெல்லாம் மூணு காலத்திலேயே பார்க்க முடியாது அவன் சொல்றது சொன்னு சொல்றான் ஞானம் இல்லாத அஞ்ஞானம் அப்படிங்கிறான் அது சொல்லு கருத்தா அப்படித்தான் ஆனாலும் அது பொருளாகாது என்று சொல்லி இது விட்சேப ஆவரண பிரிவெளியை உடைய ஒரு தோற்ற மாத்திரம் நாமரூபங்களாக வெளிப்படாமையின் அவ்வியம் ஒரு பொருள் சொற்கள் தான் வித்தியாசம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்றார் நாமரூபங்களாக வெளிப்படாமல் அடங்கி இருக்கிறதுக்கு அது அவ்வியத்தம் அவ்யத்தம்னா வெளிப்படாதுன்னு அர்த்தம் விதை இருக்கு விதையில மரம் இருக்கு ஆனாலும் வெளிப்படாதில்லை அடங்கு இருக்கு வெளிப்படும் போது அது முளையாகி கிளையாகி மரமாகி பழம் கொடுக்குது அப்படி போல விதை நில அர்த்தம் வித்தையினால் நாசமாதலின் அவித்தை எப்போ வித்திய வந்ததோ அப்போ அது நாசமடையும் அது வரைக்கும் இருக்கும் அது அவித்தை இருட்டு போகல வெளிச்சம் வந்த உடனே எப்படி அப்படி போல பிரபஞ்சத்திற்கு உபாதானம் ஆகலின் பிரகிருத்தி பிற கிரிய தீ என்று மூணு பிரிவுகள் பிற சத்துவம் பெரு ரஜசு தீ தமோ ஆக முக்குணங்களும் சமமாக இருக்கிற காலம்தான் பிரகிருத்தின் பேர் அது பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கு அதாவது நீர்வகை போல பயிரோ மூக்கொட்டியோ வாங்கிட்டு வரணும் அது கெட்டியாக இருக்குது கெட்டியாக இருக்கிறது தான் அவியத்தம் வெளிப்படாது பிறகு ஒவ்வொரு வச்சுட்டவங்களும் உப்பு இருக்கும் தென்ன உள்ள போயிடும் உள்ள போனாலும் இடைநிலையில உப்பு தயாரா இருக்கு அர்த்தம் அப்படி போல பிரகிருதி பிரபஞ்சத்து காரணமா தயாரா இருக்கு அதனாலும் இன்னும் பிரபஞ்சம் போய் தேவல அப்படின்னு அர்த்தம் இது பிரகிருதி காரணம் அதற்கும் துர்கடத்தையும் சம்பாதித்தலில் மாயே அப்படின்னு என்ன அர்த்தம் கூடாத கூட்டி வைக்கும் கூட்டத்தை வைக்கும் துர்கடம் பெரு மாயை மாயை சாமர்த்தியம் தான் மா யானாசா மாயா யாது இல்லையோ அது மாயை எது விசாரத்திற்கு நிக்காதோ அது அம்மாயை என்பது பெயர் சுதந்திரத்தன்மை இன்மையின் சக்தி என்பர் சக்தி என்று சொன்னாலும் சுதந்திரம் இல்லாததுதான் அதாவது இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்யாது அதுதான் சக்தி என்று அஞ்ஞானத்திற்கு அனாதி பாவரூபத்தன்மை இரண்டாம் படலத்தில் அந்த ரெண்டு ஐம்பத்தி முப்பத்தி சொல்றார் அங்க பாத்துக்கணும் மயாலட்சுமி கூறும் இடத்து ஆண்டு காண்க சுளுத்தி போல பொருந்தும் என்றதால் கர்மவாசனங்களோடு கூட என விழித்தான் சுளுத்தில நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்கள் எல்லாம் அப்புறம் வெளியில் வரும்போது அது வெளிவருது ஆக சஞ்சிதம் இருக்கிற இடம் சுவ காண செய மூன்று இடங்கள் ஆகாமியம் பிராரதம் சஞ்சிதம் சஞ்சிதம்ங்கிறது நான் சம்பாதிக்கிறதெல்லாம் சேகரிக்கும் பண்ணக்கூடிய ஒரு இடம் அது இடிப்பிடம் காண சீரன் தான் அஞ்சு பிராரதம் சொல்றதற்கே அது சரி சீரம் வெளிப்பட்டு வராது கர்மங்கள் அர்த்தம் வெளிப்பட்ட கர்மங்கள்ல பிரதானமான தோடு சரிவந்தான் அந்த சரீரத்தில் அன்றாடம் நார்வல் அடைந்து கொண்டே இருக்கிறதுக்கு பின்னணியிலே அதனுடைய கணக்கு இருக்கு புத்தகம் ஒரு பக்கம் திருப்பி திருப்பி போட்டுட்டே போவ அந்த நிகழ்ச்சிகள் வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கிற அளவோ அடிப்போ ஒரு நாள் ஒரு ஏடு நாளைன ஒன்று போர் காட்டி உயிரிழந்தோம் வாழ உணவான பிரால் இருக்க அது வாழ் கட்சி தான் நம்ம அறுக்குது அப்படி போல ஒவ்வொரு நாளும் அந்த பிரார்த்தம் சமயத்தின் மூலமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அவர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது பிரார்த்தம் இடம் சோழசேடம் சொல்வாரு ஆக வெளிப்படுது ஆகாமியம் இந்தியா பட்டியிருக்காரு ஆத்மான ஆத்மா ஒற்றுமைச்சு இருக்க அதில் தங்கி இருக்குது நான் கர்த்தா போக்தா நான் என் ஜாதிகாரன் இப்படி எல்லா ஒரு எண்ணங்களை உண்டாக்குறவருக்கு அந்நத்தியாசம் அதனாலயம் பெற்று அந்த ஞானிகளுக்கு பிரதமர் மயக்கத்தை நான் சச்சானந்தபிரமாம் சத்யசாரந்தும் விவகாரங்கள் எல்லாம் அந்த காலத்துக்கும் சரித்துக்கொள்ளியாக இருக்கிறேன் எந்த கர்மங்களும் நான் செய்யவில்லை கர்மங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆக ஆக பட்டுவதில்லை பட்டாத காரணத்தினால அந்த புண்ணிய பாவங்கள் அப்படியே தான் நிற்கும் ஞானிகள் செய்த புண்ணிய பவன் உண்டுசாரமாக அது ஒட்டுவதில்லை ஞானிக்கு என்ன பண்ணுது பாவிகளும் புண்ணிவான பிரிச்சுக்கிறாங்கனாலும் பிள்ளைங்களும் பாட்டு வரும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்களாம் ஏன்னா தங்கது இடமில் எல்லாம் வந்து வெளியிலே கிடக்குது தூரம் போக வேண்டியதுதான் நம்ம நம்ம வீட்டுக்கு இதோ நம்ம அரிசியாக கொண்டு வர வச்சுக்கோங்க நாம் பூட்டிட்டோம் பூட்டின பிறகு என்ன தோணும் வெளியில் வச்சுட்டு போயிடுறாங்க வச்சு மாதிரி என்ன தூக்கி போயிட்டு தான் நல்ல ஒன்று கேட்டால் தூக்கி போயிடுவாங்க இது ஆக ஆகின்றார் ஆக